அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சி மனுவேல் இதனால் சிந்தனை தலைப்பு நமது பண்பு சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க தேசத்திலே ஒரு பயங்கர ரயில் விபத்து நடந்தது பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தது விரைவு சரக்கு ரயில் தண்டவாளத்தில் அங்கு வந்து சேர வேண்டும் தூரத்தில் வந்து கொண்டிருந்த ரயிலுக்கு கொடி நிறுத்துமாறு வலியுறுத்தப்பட்டது கொடி அசைக்கப்பட்டும் சரக்கு ரயிலின் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் ஏன் நிறுத்தவில்லை என கேட்டதற்கு ஓட்டுநர் கூறிய பதில் என்ன தெரியுமா கொடியின் நிறம் சிவப்பாக இருந்தால் நிறுத்தியிருப்பேன் ஆனால் காண்பிக்கப்பட்டது பழுப்பு கலந்த வெளிர் மஞ்சள் நிற கொடி எனவே மெதுவாக வர வேண்டும் என்று தவறுதலாக என் கடமையை செய்தேன் அந்த ஓட்டுநர் கூறி கொடியின் நிறம் சிவப்பு தான் ஆனால் காலப்போக்கில் சிவப்பு வண்ணம் வெளுத்துவிட்டது இதுபோல மனித வாழ்விலும் சில சூழல்களில் பணம் பதவி கல்வி இன்னும் ஆழ்பலம் இன்னும் பல்வேறு சூழல்கள் வந்தவுடன் மனிதனுடைய பண்புகளும் அவ்வப்போது மாறுகிறது சிந்திப்போம் நமது மாற்றங்கள் நமது பண்பில் நல்ல செயலகை செய்வதற்காகவே மாற்றம் பெற வேண்டும் நம்முடைய பண்பினை சற்று ஆராய்வோம் நல்ல பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலில் வெளிப்படுத்துவோம் நன்றி